வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் நீதிமன்ற தீர்ப்புகளை செய்தித்தாளில் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வரியை கண்டிப்பாக காண முடியும் அது இருதரப்பு வாதங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்ற வரிகள் ஏனென்றால் அங்கே நீதிபதிகளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அகற்றி இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்தறிந்து அதன் அடிப்படையிலேயே பெரும்பான்மையான தீர்ப்புகள் வழங்கப்படும் நீதிபதிகள் ஒருவேளை இந்த தீர்ப்பு தவறு என்று கருதினாலும் வாதங்கள் அடிப்படையிலே மட்டும் தீர்ப்பினை வழங்க வேண்டும் அவ்வாறின்றி தம்முடைய விருப்பத்தின் பேரிலோ அல்லது அந்த வாதத்தை ஆராயாமல் வழங்கப்படும் தீர்ப்புகள் மேல்முறையீட்டின் நிராகரிக்கப்படும் அதே போல் வடக்காடு மன்றம் பட்டிமன்றம் போன்றவற்றிலும் இருதரப்பு வாதங்களை உன்னிப்பாக கேட்டு அதன் அடிப்படையிலேயே பேச்சாளர்கள் தன்னுடைய இறுதி தீர்ப்பினை எழுதுவார்கள் இதுதான் நடுவு நிலைமைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஏனென்றால் நாம் அனைவரும் நடுவு என்பது இரு பக்கமும் இருப்பது என்று கருதுகிறோம் அது அல்ல நடுவு என்பது நடுவ நிலைமை என்பது நியாயத்தின் அடிப்படையில் அல்லது நியாயத்தின் பக்கம் நிற்பது என்பதுவும் ஒரு வகையான நடுவ நிலைமைதான் குறிப்பாக இருதரப்பு வாதங்களையும் நன்கு கேட்டுவிட்டு அதன் பிறகு யாருடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கான தீர்ப்பினை வழங்குவது இதுதான் நடுவ நிலைமையின் மிக முக்கிய கூறு இதை நாம் கடைபிடித்தோமானால் நிச்சயமாக நாம் எப்பொழுதும் நேர்மையாக செயல்படுவதாகவே பிறரும் கருதுவார்கள் குறிப்பாக நாம் எடை பார்க்கக்கூடிய துலாக்கோளை பார்ப்பதுண்டு அதில் எவ்விதமான எடை பொருட்களும் இல்லாத பொழுது எடை காட்டக்கூடிய கோள் மிகச்சிறியாக நேர்கோட்டிலே காணப்படும் அது எடைகள் ஏற்றுவதற்கு இணையாக ஒரு பக்கமாகவோ அல்லது சமமாகவோ தோன்றுவதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை ஒரு புறம் எடை அதிகமாக ஏற்றும் அந்த கோளின் ஒரு புறம் கீழ் இறங்கும் பிறகு சமன்படுத்தும் அந்த கோள் நேராக வந்துவிடும் இதைத்தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும் இயன்ற சமமான மனநிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்க முயற்சிக்க வேண்டும் அவ்வாறின்றி வாரம் ஏற்ற ஏற்ற ஒரு புறமாகவே சென்றுவிட்டால் காண முடியாதல்லவா அதை போன்று நாமும் மற்றொரு புறத்தை கேட்க விரும்பவில்லை என்றால் சரியான தீர்வனை நம்மாலும் என்றைக்குமே காண முடியாது நடுவு நிலைமையை கடைபிடிக்க துலாக்கோளை உதாரணமாக கொள்வோம் வள்ளுவர் சொல்லும் பொழுது துலாக்கோளை போல முதலில் சமமாக இருந்து பிறகு எடைக்கு ஏற்ப மாற்றத்திற்குள்ளாகி சரியான நீதியை வெளிப்படுத்துவதை போல நாம் இருக்க வேண்டும் அவ்வாறின்றி ஒருபுறமாக இறங்கி செல்வோமானால் அது சான்றோருக்கு அழகல்ல என்று குறிப்பிடுகிறார் ஆக இருபுறங்களையும் நாம் ஆராய்ந்த தெளிவுபடுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் சான்றோராக இருக்க இன்னாலும் முயற்சிப்போம் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் படிரண்டு நடுவ நிலைமை எண் நூத்தி பதினெட்டு சமன் செய்து அமைந்தொருபால் ஓடாமை சான்றோருக்கு அணி மீண்டும் குரல் சமன் செய்து சீர்தூக்கும் அமைந்தொருவால் ஓடாமை சான்றோருக்கு அனி இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி